வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது செய்தி சேவை பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தியிருந்தால் மக்களின் எழுபது பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் உள்ளாட்சி தேர்தல் உடனடியாக நடத்தப்படும் என திமுக தலைவர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் திருமண பதிவின் போது மணமக்கள் சார்பதிவாளர் முன் நேரில் ஆஜராக வேண்டும் இது தொடர்பாக அனைத்து சார்பதிவாளர்களுக்கும் பதிவுத்துறை ஐஜி உடனடியாக சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சின்னத்தம்பி யானை இத்தனை நாட்களாக படுத்து உறங்கிய டென்ட்டை வனத்துறையினர் இடித்துவிட்டனர் இதன் மூலம் அவனை வனத்துறைக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க மாவட்ட கலெக்டரிடம் கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் முதியோர் இல்லங்கள் மற்றும் காப்பகங்களில் சமூக நலத்துறை செயலாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தருமபுரி மொரப்பூர் ரயில் பாதைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதற்கு பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் மதுரை கள்ளனகள் கோயில் வளாகத்தில் மது அருந்துவதற்கு தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டுள்ளது இந்திய செய்திகள் சிபிஐ எதிராக மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி நடத்தி வரும் போராட்டம் இரண்டாவது நாளாக நாடாளுமன்றத்தில் எதிரொலித்ததால் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டது சமீப Facebook, WhatsApp வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் ஒரு சிறுவன் தன் கையில் செருப்பை மாட்டிக்கொண்டு அதை செல்போனாக பாவித்து செல்பி எடுக்க முயல பின்னால் ஐந்தாறு சிறுவர்கள் போஸ்ட் கொடுக்கும் போட்டோ ஒன்று வைரலாகி வருகிறது சபரிமலைக்குள் பெண்கள் செல்வது குறித்து சர்ச்சையாக பேசிய கொல்லம் துளசி கொல்லத்தில் நேற்று கைது செய்யப்பட்டார் பப்ஜி ஆன்லைன் விளையாட்டு குழந்தைகளின் மூளையை பாதிக்கும் என்று டெல்லி குழந்தைகள் நல ஆணையம் தெரிவித்துள்ளது கொல்கத்தா போலீஸ் கமிஷனருக்கு எதிரான எந்த கடும் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது கைது செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சிபிஐ க்கு உத்தரவிட்டிருப்பது எனக்கு கிடைத்த வெற்றி அல்ல தேசத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் முப்பது வயதுக்குள் சாதித்த முப்பது நபர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது இதில் நடிகர் விஜய் தேவரகொண்டா மட்டுமே திரைத்துறையில் இருந்து தேர்வாகியுள்ளார் பாஜகவில் கொஞ்சம் துணிச்சல் உள்ளவர் நிதின் கட்கரி மட்டுமே என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி குறிப்பிட்டுள்ளார் அயல்நாட்டுச் செய்திகள் சிக்கலான சமூக வலைப்பின்னலில் பேஸ்புக் சமுதாயத்திற்கான பரந்தப்பட்ட ஒரு நேர்மறையான சக்தியாக திகழ்வதாக பதினைந்தாவது ஆண்டு நிறைவு விழாவில் மார்க் ஜுகர்பெக் பெருமிதம் தெரிவித்துள்ளார் வடகொரியா அணு ஆயுதங்களை பாதுகாக்கிறது என்று ஐக்கிய நாடுகளின் சபை புதிதாக இந்தியாவில் பல்வேறு வங்கிகளில் பலாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டு அதை திருப்பி செலுத்தாமல் இங்கிலாந்துக்கு தப்பியோடிய தொழிலதிபர் விஜய் நாடு கடத்த அந்த நாட்டின் உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது ஜப்பானின் வடக்கு பகுதிகளில் சப்போரா பணித் திருவிழா நேற்று தொடங்கி பதினோராம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த திருவிழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட பணி சிற்பங்கள் செய்யப்படுகின்றன வணிகச்செய்திகள் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அந்நிய நேரடி முதலீடு நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் பதினோரு சதவிகிதம் குறைந்துள்ளதாக வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் நிதியாண்டில் தனிநபர் வரி மூலமாக ஆறு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் கோடி மற்றும் பெருநிறுவன வரி மூலமாக ஏழு புள்ளி ஆறு லட்சம் கோடி திரட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சையின் தலைமையின் மீதான நம்பிக்கை ஊழியர்களிடையே குறைந்து வருவதாக அதிர்ச்சி அளிக்கும் தகவல் வெளியாகியுள்ளது தொழில்துறையில் ஆட்டோமேஷன் தொழில்நுட்பத்தின் விளைவால் தொழில் நிறுவனங்கள் பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவும் தற்போதுள்ள பணியாளர்களை தக்கவைக்கவும் முயன்று வருவதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் அஸ்வின் ஜடேஜாவை விடவும் வெளிநாடுகளில் குல்தீப் யாதவ் தான் இந்தியாவின் பிரதான சுழற்பந்து இருப்பார் என ரவிசாஸ்திரி அதிரடியாக பேட்டியளித்துள்ளார் நியூசிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் கேப்டன் விராட் கோலியின் சாதனையை ரோஹித் சர்மா முறியடிக்க அதிக வாய்ப்புள்ளது ரோஹித் சர்மாவின் தலைமையில் இந்திய அணி பனிரண்டு டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடி பதினோரு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது விராட் கோலி தலைமையில் இந்திய அணி இருபது டி போட்டிகளில் விளையாடி பனிரெண்டில் வெற்றி பெற்றுள்ளது தோனி விக்கெட் கீப்பிங் செய்யும்போது பேட்ஸ்மேன்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஐசிசி எச்சரிக்கை செய்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது பாகிஸ்தான் அணிக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி ஆட்டத்தில் 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என தன்வசப்படுத்தியது ஹரிஷ் கல்யாண் நடிக்கும் அடுத்த படத்தை இயக்குனரும் நடிகருமான சந்தான பாரதியின் மகன் சஞ்சய் பாரதி இயக்குகிறார் தனது தந்தை ஏ ரஹ்மான் ஆஸ்கார் வென்று பத்து ஆண்டுகள் ஆன பின்னும் அவர் குணத்தில் இதுவரை எந்த மாற்றமும் இல்லை என்று அவரது மகள் கதீஜா ரஹ்மான் கூறியுள்ளார் கார்த்தியுடன் இணைந்து இன்னும் பல படங்களில் பணியாற்ற விரும்புகிறேன் என நடிகர் ரகுல் பிரீத் தெரிவித்துள்ளார் தேவ் என்ற படத்தில் கார்த்திக்கு ஜோடியாக இவர் நடித்துள்ளார் தமிழக அரசால் தமிழ் ராக்கர்ஸுக்கு முடிவு முடியும் என்று நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார் மெட்ராஸ் என்டர்பிரை சார்பில் எஸ் நந்தகோபால் தயாரித்து செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ சார்பில் லலித்குமார் வெளியிட்ட தொன்னூத்தி படத்தின் நூறாவது நாள் விழா சென்னையில் நடைபெற்றது இதே நிறுவனம் தயாரிக்கும் துக்ளக் என்ற படத்தில் அறிமுக இயக்குனர் டெல்லி பிரசாத் தீனதயாள் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்க உள்ளார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நன்றி வணக்கம்